சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக விற்கப்போகல் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மையூரக வியரோட செய்த ஸ்ரீ சூரியசிரகம் தொடர் உன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷாதிபதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நாற்பத்தஞ்சு ப்ரிஷ்டேசு மாத்தை அதினிகட்டதையா தத்த தாகாதி ரேகைகி ஏகாக கிராந்த கிருத்ன सप्तसप्तेहे सब्त गला नता अग्र आनना वह ாசோஷ சென்றேன் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்திலிருந்தே மயூரகவி ரதத்தை பற்றியும் தேர் குதிரைகளை பற்றியும் வர்ணிக்க தொடங்கியிருக்கிறார் இதுவரை சூரியனுடைய ஒளியை பற்றி வர்ணித்தார் இப்போ சூரியனுடைய ரதத்தை பற்றியும் அந்த ரதத்தை இழுக்கும் ஏழு குதிரைகளை பற்றியும் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா நாள் முழுக்க சூரியனுடைய ரதத்தை குதிரைகள் இழுக்கின்றன அப்படி இழுக்கிற போது அவற்றுக்கு கழிப்பு ஏற்பட்டு தாகமாகி விடுகின்றன அந்த தாகத்தை தணிப்பதற்கு ஆகாச கங்கை இருக்கு அந்த ஆகாசங்கை தண்ணீரை குடிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில கழுத்தை நீட்டி வாயை திறந்துட்டு போற மாதிரி இருக்குது பார்த்தா அப்படிப்பட்ட குதிரைகள் உங்களுடைய பாவங்களை துன்பங்களை நீக்கி நன்மைகளை பெருக்கட்டும் அப்படின்னு அருளாசி கூறுகிறார் இதுல களைப்படைஞ்சு வாய் தாகமா இருக்கிற குதிரைகள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்னு சொன்னா இது என்ன புரியலையே சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷன் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறான்னா அர்த்தம் புரியுது ரதத்தை இழுத்து இழுத்து களைப்படைஞ்சு வாயெல்லாம் தாகமாகி ஆகாச கங்கை எங்க இருக்குதுன்னு தேடிக்கிட்டு போற குதிரைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னா தாமே கலைப்படைந்து துன்பப்பட்டு போது அவை எப்படி உங்களுக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு இங்க என்ன விடை என்றால் இந்த குதிரைகள் வந்து தேவலோக குதிரைகள் சூரியனுடைய ரதத்தை இழுக்கக்கூடியவை ஒவ்வொன்றும் ஒரு தெய்வம் அவற்றுக்கு தாகமே இல்லை மனுஷலோக குதிரைக்கு வேணா வெயில்ல உஷ்ணம் ஏற்பட்டு வாய் வறண்டு தண்ணீர் தேடும் நொற தள்ளும் இந்த குதிரைகளுக்கு தாகமே இல்லை அந்த குதிரைகள் போற போது பார்வைக்கு இவருக்கு இப்படி தோணுது கழுத்துகள் தொங்க போட்டு தலைய தொங்க போட்டுக்கிட்டு போகுது வாய் திறந்திருக்கு வேகமா பெருமூச்சு விடுது அதை பார்த்தா இவருக்கு கற்பனையா என்ன தோணுதான் ஆகாச கங்கை தண்ணியில் எனக்கு அர்ஜென்ட்டாக வாயை திறந்துக்கிட்டு அந்த ஆகாச நோக்கி போற மாதிரி இருக்குதுன்னு இவர் கற்பனையா சொல்றார் ஒரு ஒலிம்பிக் மேரத்தான் ரன்னர் ஒலிம்பிக் கேம்ஸில் நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடும்போது எப்படி இருக்கும் அவன் வாய் திறந்திருக்கும் உடம்பெல்லாம் வியர்க்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் அப்படி ஓடுவான் அதை பார்த்துட்டு இவனை பார்த்தா யாரோ ஒரு போலீஸ்காரன் துரத்திக்கிட்டு வர்ற திருடன் மாதிரி ஓடுறான் வாயை திறந்துக்கிட்டு ஓடுறான் அவனுக்கு வேர்க்குது யாராவது அவருக்கு சாப்பாடு கொடுங்க மூணு நாளாக சாப்பிடல மாதிரி இருக்குதுன்னு பாக்குறவங்க சொன்னாங்கன்னா இவங்க பார்வைக்கு இப்படி இருக்கலாம் ஆனா உண்மையில் அது உண்மை இல்லையே அவன் ஓடும்போது வேகமா அப்படிதான் சில அபிநயங்கள் இருக்கும் இவர் வந்து ஒரு கற்பனையா சொல்றார் தாகமெடுத்தாலும் நாங்கள் ரதத்தை இழுப்பதை நிறுத்த மாட்டோம் என்று சூரிய நாராயண கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய குதிரைகள் அதாவது பகவானுடைய அடியவர்கள் பாகவதர்கள் தம் துன்பத்தை பாராமல் ஸ்ரீமன் நாராயணனுடைய இன்பமே குறி என்று வாழ்கிறவர்கள் அடியார்கள் அவர்கள் வாழ்த்தினால் பலிக்கும் பகவான் கூட வாழ்த்துறதுக்கு டிலே பண்ணுவான் ஆனா அங்கே பகவத் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற அடியவர்கள் சுவாமி ஒரு காரியமா போறேன் ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கன்னா சுபமஸ்து சர்வாபீஷ்டு சொல்லிடுவாங்க சன்னதியில் இருக்கிறவங்க வாழ்த்துறதுக்கு பஞ்சம் இல்லை ஆனா கோவில் இருக்கிற பெருமாள் என்னைக்கு வாய் திறந்து உனக்கு நல்லது நடக்க போதுன்னு சொல்ல போறாரு நாமும் இத்தனை தடவை வந்திருக்கிற மாதிரி என்னைக்காவது அதனால இங்கே சூரிய நாராயணனுடைய அருளை எளிதாக பெற ஒரு வழி என்னன்ன அந்த ரதத்தை இழுக்கும் குதிரைகள் அவனுடைய அடியார்கள் அவர்களுடைய அருட்கடாட்சம் பட்டாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் விளையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு புலிஷ்டாகா புரிஷ்டே அம்சுபாத்தை தத்த தாகாதி ரேகை அப்படிங்கிறார் புளிஷ்டாகா அப்படின்னா பொசுக்கப்பட்டவை அர்த்தம் எது பொசுக்கப்பட்டது என்றால் ப்ரிஷ்டே குதிரையினுடைய பின்பாகம் வந்து சூரியனுடைய கதிர்களால் பொசுக்கப்பட்டிருக்கிறது ஏன் ரதத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறான் ரதத்தை முன்னோக்கி சூரியன் குதிரைகள் எழுத்துட்டு போகுது அப்போ இந்த சூரியனுடைய திருமேனியின் உஷ்ணமான ஒளிமயமான கிரணங்கள் அந்த குதிரையினுடைய பின்பாகத்தில் படுது அப்போ அவையெல்லாம் வெந்து போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த உஷ்ணம் அதிநிகட்டதையா அதினிகட்டதையான மிக அருகில் இருப்பதனால் நிகட்டன பக்கம் இந்தியில இந்த வார்த்தையை அம்சுபாத்தை அதிநிக்கா மிக நெருக்கத்தில் இருக்கிறதுனாலே சூரியனுடைய கிரணங்களால் பொசுக்கப்பட்ட குதிரையனுடைய பின்பாகங்கள் அதாவது சூரியனை பத்தி சொல்லும் காலையிலே சூரியன் வந்து ருக்வேத ஸ்வரூபியா இருக்கிறானா மதிய வேளையிலே யஜுர்வேத ஸ்வரூபியாக இருக்கிறான் மாலை வேளையிலே சாமவேதரூபியாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் இப்போ காலை வேளையிலே உதிக்கும் சூரியனை பத்தி தான் இப்ப மயூரகவி பேசுறார் காலையிலே சூரியன் வந்து ருக்வேத ஸ்வரூபியா இருக்கிறான் ரிக்வேதத்தில்தான் நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை பார்க்கிறோம் ரிக்குகளுக்கு பெயர் பெற்றது ரிக்வேகம் அந்த நேரத்திலே சூரியனுடைய மந்திர வாக்கு பலிதமாக இருக்கும் அதான் சொல்ற பிளிஷ்டா பொசுக்கப்பட்டவை போல காட்சி அளிக்கின்ற குதிரைகளுக்கு ஒரு நாளும் பொசுக்கப்படும் துர்பாகியம் இல்லை அப்படிப்பட்ட குதிரைகள் இந்த டூட்டியே பார்க்காது இப்ப சூரியனுடைய கதிர்கள் பட்டு உடனே குதிரையினுடைய பின்பாகம் புறம் வெந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க அது எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த ட்யூட்டி பார்க்கும் உடனே கழட்டிட்டு ஓடிடும் இவர் கற்பனையா சொல்றார் சூரியனுடைய ரதத்திலே வேலை பார்க்கிற குதிரைகளுக்கு பகவான் அதற்கேற்ப உடம்பு கொடுத்துருப்பானா இல்லையா சூரியன் உக்காருற ரதம் நெருப்பு தாங்காம அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரதத்துல சூரியன் எப்படி உக்காருவான் அப்ப சூரிய உஷ்ணத்தினாலே வேகாத ரதமாய் இருக்க வேண்டும் சூரியனுடைய வெப்பத்தாலே பொசுக்கப்படாத உடம்பு உள்ள குதிரைகளாக இருக்க வேண்டும் இது பகவானுக்கு தெரியாதா இதுதான் உண்மை ஆனால் இவர் மனுஷலோகத்தில் நடக்கிற இந்த குதிரை சவாரியை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து இப்படி இப்படி இருக்குது இது மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நடப்பத அந்த உலகத்தில் நடப்பதன் மேலே ஏற்றி சொல்லுகிறார் அதாவது சூரியனுக்கும் அந்த குதிரைகளுக்கும் நெருக்கம் அவ்வளவு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு அதாவது சூரியனுடைய ரதம் குதிரைகளால் இழுக்கப்படும் சூரியன் என்ன நினைக்கிறான்னா எனக்கு பணி செய்யக்கூடிய கைங்கரியம் செய்யக்கூடிய இந்த குதிரைகள் நல்லா இருக்கட்டும் அதுங்க என்ன நினைச்சாலும் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான் இவர் சொல்றார் அந்த குதிரைகள் உங்களை வாழ்த்தட்டும் குதிரை வாழ்த்தினா நமக்கு பலிக்குமா அப்படி நீங்க சந்தேகப்படுவீங்க இல்லையா அதுக்கு சொல்றாரு அந்த சூரியனுக்கும் குதிரைக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு இந்த சூரியனுடைய கதிர்கள் அந்த குதிரையினுடைய பின்பாகத்தை பொசுக்குதோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவை நெருக்கமாக இருக்கின்றன இந்த குதிரைகளிலே நான் சூரியனுடைய ரதம் நகராது எனவே அந்த குதிரைகள் உங்களை வாழ்த்தினால் நிச்சயமாக அது பலிக்கும் அதை பலிக்கும்படி செய்வான் சூரிய நாராயணன் நான் என்ன சொன்னேன் காலை வேளையிலே சூரியன் ருக்வேத சுருபியா இருக்கிறான் அப்போ இந்த குதிரைகள் வந்து ஹய ஹய ஹய என்ற குதிரையினுடைய துணியை சொல்லுவாங்க ஹயகிரீவரா வந்தது பெருமாள் இல்லையா சகல வேதங்களுக்கும் சகல கல்விக்கும் இருப்பிடும் ஹயகிரீவர் சரஸ்வதியை எல்லா கலைகளுக்கும் மதிதேவதும் சொல்லுவாங்க அந்த சரஸ்வதிக்கு குரு ஹயகிரீவர் தான் ஹயகிரீவருடைய அருளாலே தான் சரஸ்வதி சகலகலாவல்லி ஆனாள் அந்த குதிரைகள் தான் இப்போ இருக்குது அந்த குதிரைகளுடைய ஹய ஹய ஹய என்ற சொல்லானது ரிக்வேதத்தினுடைய மந்திர சமானமாக வாழ்த்தாக மாறி உங்களுக்கு நல்லது செய்யட்டும் பீஜ மந்திரங்கள் அமைந்த ஹயகிரீவ மந்திரத்தில் ஹயஹ அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு அதாவது ஒவ்வொரு தேவதைக்கும் பீஜ மந்திரங்கள் அமைந்த மூலமந்திரம் உண்டு ஹயகிரீவருக்கும் ஒரு மூலமந்திரம் உண்டு அந்த ஹைகிரீவ மூல மந்திரத்திலே இந்த ஹய அப்படிங்கிற வார்த்தை நாக்கல ஹயகிரீவர் அப்பதான் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சூரியனுக்கும் குதிரைக்கும் உள்ள நெருக்கமானது எவ்வளவு அருகாமையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த குதிரையினுடைய பின்பாகம் எல்லாம் சூரியனுடைய வெப்பத்தால் பொசுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவு அவை நெருங்கி இருக்கின்றன இது காலை சூரியனாதலாலே ரிக்வேத சுரூபியாகிய அந்த சூரியன் மந்திரமயமாக அவற்றின் ஹயஹயும் உங்களுக்கு வாழ்த்தாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறான் நினைக்கிறான் ப்ரிஷ்டாக பின்பக்கம் பிருஷ்டபாகம்னா இப்ப நம்ம பட்டக்ஸ் சொல்றோம் இல்லையா அதுக்கு ப்ரிஷ்டபாகம்னு சொல்லுவான் ப்ரிஷ்டே அம்சு பாத்தைஹி அம்சுன கதிர்கள் பாத்தன விழுதல் அதாவது இந்த பின்பாகத்திலே சூரியனுடைய கதிர்கள் மிக உஷ்ணமாய் விழுவதால் அப்படிங்க இப்ப சூரியனுடைய உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகிறதுனால பூமிக்கு ஒண்ணும் கெடுதல் வராது மெஞ்சி போனா வெப்பம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் வேணா சில பாலைவனம் உருவாகலாம் ஆனால் சந்திரன் அதிகமாயிட்டதுன்னா பெரிய ஆபத்துன்னு சொல்லிருக்கிறாங்க கர்கரிஷி சொல்லியிருக்கார் பராசரர் சொல்லியிருக்கிறார் அடுத்து பிருக்சமிகித எழுதின வராகமிகரர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லிருக்கிறார் மிருகசீரிஷம் என்ற நட்சத்திரத்திலே சந்திரன் வலுப்பெற்றிருப்பான் என்றால் என்ன ஆகும்னா இப்போ நம்ம சுனாமின்னு சொல்றோமே அது ஏற்படும் அதுக்கு சன்ஸ்கிர வந்து வாயவிய பூகம்பம் அப்படின்றான் இந்த சுனாமியை பத்தி அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாங்க ஒரு ஜோசியர் ரொம்ப அற்புதமாக கணிச்சு சொல்லியிருக்கிறார் இப்போ நடந்த சுனாமி என்னைக்கு நடந்தது அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று பௌர்ணமி மிருகசீரிச நட்சத்திரத்தை அன்னைக்கு நடந்திருக்கு பௌர்ணமின்னு சொன்னா சூரியனுடைய வலிமையை விட சந்திரனுடைய வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி சந்திரன் கடலுடைய அலைகளை ஆகர்ஷிப்பான் நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா சமுதத்தினுடைய அலைகள் உயர உயர கிளம்பும் ஹை டைடு லோ டைடு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஹை டைட் பீரியட் அது அப்போ சந்திரன் வலு சூரியன் வலு இழந்த நாள் அது மட்டும் இல்ல மிருகசீரிச நட்சத்திரம் அப்போ மிருகசீரசு நட்சத்திரம் வந்தாலே காற்றினாலே அலைகளை ஒரு அழுத்தழுத்தி உள்ள அடித்தட்டுகள் எல்லாம் நகர்ந்து விட்டனசீரிசு நட்சத்திரத்துக்கும் அந்த சந்திரனுடைய முழு பலத்துக்கும் அப்படி சம்பந்தம் இருக்கு ஆனா சூரியனுடைய வெப்பம் அதிகமானதுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது மிஞ்சி போனா உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் அதனால என்ன சொல்ற அம்சு பாத்தைகி அதிநீகட்டதையா அம்சு என்றால் கிரணங்கள் பாத்தைகி விழுவதால் அதினிகட்டதையா மிக அருகாமையில் விழுவதால் தத்த தாகிரைகி தத்த என்றால் மேலே விழுகிற டெலிவர்டு என்னதுன்னா தாக தாகன்னா மிகுந்த உஷ்ணம்னு அர்த்தம் மிகுந்த உஷ்ணத்துக்கு தாகன்னு பேரு இப்ப தமிழ்ல தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அத தமிழ்ல வடமொழியே தெரியாதவங்க கூட பேசுறப்போ தாக்கமா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க தாகமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா மூன்றாவது தானாவும் ஹ என்ற சொல்லும் சேர்ந்த தாக அப்படிங்கிற சொல்லிருந்து புறப்பட்டது இங்கே தமிழில் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா நாவரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது கன்னடத்தில் அப்படி பயாரிக்க அப்படிம்பாங்க வாயுலறுதல் வாயுலர்ந்து வாயுலர்க்கு தாகம் தாகம் என்ன மிகுந்த உஷ்ணம்னு நடத்தணும் தாக அதிக்கைஹி அத்திரேகம் என்றால் மிகுந்த உஷ்ணம் விழுந்ததால் அத்திரேகம்னா எக்ஸஸ் அதாவது பல்கா எக்கச்சக்கமா விழுந்ததுன்னா அப்படிப்பட்ட வாயு வேக்காடாய் போச்சு இருக்கு குதிரைகளுக்கு இந்த சூரியனுடைய கிரணங்கள் பின்பாகத்திலே படுது நீங்க வைத்திய சாஸ்திரத்துல ஆசனவாய் இருக்கு இல்லையா அந்த மலத்துவாரம் தான் இந்த முதுகெலும்பினுடைய இறுதி பகுதி அங்க உங்களுக்கு உஷ்ணம் உடனே உச்சந்தலையில தாக்கும் அமைத்து எட்டு நாள் ஒன்பது நாள் அந்த டீசல் உஷ்ணத்திலேயே உக்காந்த மூலச்சூடு வந்துடும் அதுக்குதான் அந்த மூலத்திலே படக்கூடிய உஷ்ணமானது இங்க வாயில வறட்சியை உண்டு பண்ணுகிறது அதுக்கு தான் சொல்றத்திலே ஏற்பட்ட மிகுந்த சூடு அதனால என்ன ஆச்சு அந்த அதிரேகத்தினாலே தாகம் வாய் உலர்ந்து விட்டது அப்படிங்கிறார் இந்த சூரியனை சுற்றி சாதாரணமா நவகிரகங்களை அமைக்கிற போது நீங்க நவகிரக கோயில்களில் பார்த்தீங்கன்னா நடுவில் சூரியனை வச்சிருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை நோக்கி பின்பாகத்தை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி பல இடங்கள்ல இருக்கு ஆனா ஒரு இடத்துல அதாவது திருச்சி மலக்கோட்டை தாய்மானவர் கோவிலில் எல்லா நவ எட்டு கிரகங்களும் சூரியனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா சூரியனுடைய மடிப்பக்கத்துல உஷா தேவி அதாவது சூரியன் உஷாதேவியை மணந்து கொண்ட இடம் அந்த இடமா அந்த கல்யாண காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எட்டு கிரகங்கள்னு சொல்லி அந்த கோவில்ல சொல்றாங்க அதனால சூரியன் கிட்ட வரம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற நவகிரக ஸ்தலங்கள்ல அந்த திருச்சி மலக்கோட்டை தாயமான சுவாமி கோவில் இருக்கிற சூரியன் போய் கேட்டீங்கன்னா அவரு கல்யாணம் மூட்ல இருக்கிறாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் அதனால உங்க ஜாதகத்துல சூரிய தோஷம் இருக்குமான அந்த கோவில நீங்க நோட் பண்ணி வச்சீங்க தத்த தாகா அத்திரே கை அடுத்த வரி வந்து ஏக ஆகந்தான் ஆரம்பிக்கணும் ஆனா தத்த தாகா அத்திரே கை வரும் ரேகானா அந்த ரேகாங்கிறதல்ல ரகரம் வந்து அங்க சந்தி மிகுகிறது சேரும் போது ரேகாக நாள் அகஸ்து சொல்றோம்ல அகோராத்திரின்னு சொல்ற அகம்னா பகல் டேட் டே ஏக ஒரு நாள் முழுக்க கிருஷ்ணம் அப்படின்னா முழுதுன்னு அர்த்தம் ஹோல் கம்ப்ளீட்லி கிராந்த கிராந்தன பயணம் செய்த எதை பயணம் செய்த அப்படின்னா திரிதிவத திரிதிபன தேவலோக பாதை பதம்னா பாதை திரிதிபன தேவலோகம் இந்த சூரியனை இழுத்துக்கொண்டு குதிரைகள் எந்த பாதையில போகுது பூமியிலேயா போகுது இல்ல பாதாளத்துல போகுதா தேவலோக பாதையில தான் போகுது திரிதிப என்றால் சொர்க்கம் கிருஷ்ணம் என்றால் முழுக்க கிராந்த என்றால் பயணம் ஏக்க ஆகனா ஒரு நாள் திரிதிப என்றால் சொர்க்க அந்த சொர்க்க ஒரு நாள் முழுக்க இந்த குதிரைகள் அந்த சூரியனுடைய ரதத்தை இழுத்து கொண்டு போனதுனாலே அப்படிங்கிற இந்த தேவலோக பாதையில போகிறதுங்கிறது எல்லாருக்கும் சுலபமா கொடுத்து வைக்கப்படுவதில்லை அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப மேல் நிலைமையில இருக்கிறவங்க கூட கீழ் நிலைமைக்கு வந்துருவாங்க தேவலோகம் ரொம்ப அரிதான விஷயமா அதான் இந்த ஐயனார் கோவில் சன்னதினு ஒரு சன்னதி உண்டு திருச்சி ராய்மனவர் கோவில் ஒவ்வொரு நாளும் ராத்திரி அர்த்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த சன்னதி சாவிய பூட்டி அந்த அய்யனார் சன்னதியில கொண்டு வைக்கணுமா ஒரு மெய்காவலன் நான் சொல்றது இன்னைக்கு இன்னத்து கதை இல்ல ரொம்ப பழைய காலத்து கதை அந்த மெய்காவலன் ஒரு நாள் அந்த மாதிரி பூட்டின போது பார்வதி பரமசிவன் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சான் குசு குசு குசு குசுன்னு ஏன்னா ரொம்ப நாள் மெய்காவலனா இருந்ததுனால அவங்க பேசுற சம்பாஷணையெல்லாம் ஓரளவு கேட்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சி போச்சு இவர் என்ன பண்ணிருக்கணும் ராத்திரி நேரம் தம்பதிகள் பேசுறாங்க நமக்கு என்ன நம்ம சீக்கிரம் எடுத்து விட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம உடனே காதை தீட்டிக்கிட்டு ஓட்டு அந்த சாவித்து வாரத்தை வழியா என்ன பேசிக்கிறாங்க பரமசிவனும் பார்வதி அப்ப பார்வதி பார்த்தாலும் பாருங்க இவன் வந்து நமக்கு அந்தரங்கமான ட்யூட்டி பாக்குறவன் என்ன லட்சணமா பாக்குறான் பாத்தீங்களா அப்படின்னு உன சிவனுக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா வேதாளம் உண்டு பேசுகள்ல வேதாளம்னு ஒரு ஜாதி உண்டு அந்த வேதாளம் தான் இப்படி ராத்திரியில வீடு விடா ஒடுகிடு அலையும் நீ இன்று முதல் வேதாளமாய் போவாயாக வேதாளமா சமைச்சிட்டா அந்த வேதாளத்தை தான் விக்கிரமாதித்தன் சுமந்தாருன்னு சொல்றாங்க விக்ரமாதித்தனுடைய கதை படிச்சீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து வேதாளத்தை இறக்கி கொண்டு அந்த வேதாளம் இவர் முதுகில் இருக்கிற போது அது என்ன சொல்லும் நான் ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையில கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் தெரிஞ்சிருந்தும் சொல்லலைன்னா உன் தலை சுக்குனூரா விடிச்சிருவோம் அப்படின்னு உடனே இவர் கேட்டுட்டு அந்த கதை முடித்த உடனே ஒரு கேள்வி அந்த கேள்வி எப்படி இருக்கும்னா யாருக்குமே பதில் சொல்ல முடியாத கேள்வியா இருக்கும் அதை கேட்ட உடனே விக்கிரமாரத்தியனுக்கு ரொம்ப மிகுந்த அறிவாளியாதனாலே உடனே பதில் சொல்லிடுவார் இந்த வேதாளமுறை கண்டிஷன் என்னன்னா போகிற பாதையில நீ வாய் திறந்து பேசக்கூடாது முருங்குமரத்துக்கு போயிடுவேன் முருங்குமரம் இப்படியே முப்பத்தி ரெண்டு பதமைகள் முப்பத்தி ரெண்டு கதைகள் சொல்லுவாங்க அந்த வேதாளம் தான் இந்த வேதாளம் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து ஏட்டைச்சுவடில இருக்கு யார் பார்த்தா இதெல்லாம் போய் போய் வெரிஃபை பண்றதுக்கு ஐடி கார்டா கேட்க முடியும் அந்த வேதாளமா இந்த வேதாளம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொன்ன இதுல இந்த தேவலோக பதவிக்கு சமமான தாயமானவர் கோவில் அந்தரங்க கைங்கரியம் பார்த்து கொண்டிருந்த மைக்காவலனுக்கு நல்லதுதானே நடக்கணும் பார்வதி ஆசீர்வாதத்தில் பரமசிவன் ஆசீர்வாதத்தில் மிஸ்பிஹேவியர்ல என்ன ரொம்ப டவுன்ல போயிட்டான் மனுஷங்களுக்கு விட கீழமா போயிட்டான் அப்போ திரிதிவா என்று சொல்லப்பட்ட அந்த சொர்க்கலோக பாதைங்கிறது இந்த குதிரைகளுக்கு கால் பதிச்சு நடக்கிறதுக்கே பெரிய பாக்கியம் வேணும் அந்த பாதையில இவைகள் நடந்து போகின்றன ஏகாக கிராந்த வறண்ட அதாவது வேகமா இழுத்து ஓடுறதுனால மூச்சு விடுறது வேக வேகமா போயிட்டு வருது அப்படின்னு அதுக்குதான் வந்து பிரித்து சுவாசம் சொல்றது உள்ள இழுக்கறதும் பெருசா இருக்கு வெளிய விடுறதும் பெருசா இருக்கு வேக வேகமா இழுது அதான் பிரித்து சுவாச சோஷாகா அந்த மூச்சு காத்துல கை வச்சு பாத்தீங்கன்னா அது ஈரமா இல்லை வறண்டு போயிருக்கு என்ன நீண்ட நேர ஓட்டம் அதனாலே ஈரப்பசையே இல்லாமல் வறண்டு போயிருக்குதான் அந்த காத்து அதான் பிரித்து சுவாச சோஷாகா சிரமேன சிரமம்னா களைப்பு இதை நம்ம அநாயாசமா யூஸ் பண்றோம் உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சிரமம்னா உங்களுக்கு கஷ்டம் சிரமம் என்பது கலைப்பு ஆக்சுவலா வந்து சிரமம் என்ற சொல்லுக்கு களைப்பு அர்த்தம் இங்கே களைப்பு இல்லாமல் ஓட முடிய ஓடக்கூடிய குதிரைகள் தான் ஆனால் மயூரகவி சொல்ற ரொம்ப களைப்பில் அப்படி ஓடுது தீவிர உதன்யா ஸ்துவந்தாம் அகித விகிதையே மிகிதையே அதாவது அகிதம் என்றால் விகதம் என்றால் அதை கொன்று போடு அதாவது உங்கள் தீமைகளை எல்லாம் அழிப்பதிலே அந்த குதிரைகள் உடனடியாக ஈடுபடட்டும் உடனடியாக செயல்படட்டும் அப்படிங்கிறார் தீவிர என்றால் மிகுந்த தீவிரமான உதன்யா அப்படின்னா தஸ்டி தாகமான அர்த்தம் மிகுந்த தாகத்தோடு இருக்கிறத உதன்யா உதன் அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம் உதன் வத்துனா இப்போ சமுதிரத்திலே தோன்றினாள் மகாலட்சுமி நம்ம லட்சுமி சகசிரத்துல பாக்குறோம் இல்லையா உதன்வத்துற வார்த்தை அடிக்கடி வரும் இந்த சமுதிரத்திலே மகாலட்சுமி தோன்றின மாதிரியே உப்பும் தோன்றியது அதனால உப்பு வந்து லட்சுமிகரமானதாக சொல்லுவார்கள் ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் போறபோது முத என்ன ஜாமாங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கேட்டா நம்ம பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சா நமக்கு என்ன தோணும்னா முத முதன்னு விளக்கமாறு கொண்டு போகணுங்க ஏன்னா கூட்ட வேண்டாமா தூசியா இருக்கும் அப்படிம்போம் இப்படி எல்லாம் கிற்குத்தனமா நம்ம பேசுவோம் சொல்லித்தான் பெரியவங்க முத முதன்னு ஒரு வீட்டுக்கு போற போது நாலு கொண்டு போகணும்னு அரிசி பருப்பு சர்க்கரை உப்பு இந்த நாளையும் நாலு பொட்டலமா போட்டு முதல்ல சாமி படைத்தாங்க முதல்ல வச்சு அதில் வச்சு படைச்சு அதுக்கப்புறம்தான் மொத்த சாமான் எல்லாம் வரணும் அப்படிதான் சொல்லியிருக்கு ஏன்னா சில பேர் வந்து முதல்ல காசு பெட்டியை கொண்டு போய் அப்பதான் காசு கொட்டும் அப்படிம்பாங்க சில பேரு தொடப்பத்தை கொண்டு போய் முதல்ல கூட்டுவோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் தப்பு முதல்ல சாமி படத்தை வச்சு இந்த நாலு ஜாமானம் முதல்ல வச்சிருக்கு ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுபடி கிடைக்குது அப்படின்னா சமுதிரத்திலிருந்து திருமகள் தோன்றியது போல உப்பும் தோன்றியதுனாலே உப்பு என்பது லட்சுமீக்கரமான ஒரு உணவுப் பொருள் அதனாலதான் வந்து சோறு போட்டவனுக்கு நன்றியாயிருக்கணும்ங்கிறத சொல்லும் போது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னா உப்புங்கிறது லட்சுமீகரமானது உப்புங்கிறது சுவை கொடுப்பது உப்பு வந்து மனுஷனுக்கு மான ரோஷத்தை கொடுப்பது ராஜசமான வாழ்வுக்கு உதவியா இருப்பது ஆரோக்கியத்தை அளிப்பது அப்படிங்கிறதுக்காக உதன்யா என்றால் தாகத்தினால் வெரி தேஸ்டி இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் என்ன பண்ணணும்னா துரந்தாம் துரந்தாம துறை அப்படின்னா வேகம் நடத்தும் அதாவது அதிகமான ஈடுபாடு துடிப்பு என்ன துடிப்புன்னா உங்களுக்கு நல்லது செய்யறதுல துடிப்பு இருக்கட்டும் அந்த குதிரைகள் வேகமாக நல்லது செய்யட்டும் சீக்கிரமா ஒரு நல்ல பாதையை காட்டட்டும் ஒரு நல்லா சில பேர் சொல்லுவாங்க என் பையன் சின்ன பையன் ஏதாவது தப்பு பண்ணினா கூட நீங்க மன்னிச்சுக்கணும் நீங்க ஆசிரியர் அவனுக்கு ஒரு நல்ல பாதையை காமிச்சு விடுங்க அப்படின்னு நல்ல பாதையான வீட்டுக்கு போறதுக்கு நல்லதோட இது நான் காட்டுறது அர்த்தம் வாழ்க்கையில ஒரு நல்ல பாதை இப்ப காட்டுமன்னார் கோவில்னு இருக்கான்னு சொல்றோம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு அதுக்கு ஏன் காட்டுமன்னார் கோவில்னு பேர் வந்ததுன்னா மன்னார்ன்னா ராஜ மன்னார் மன்னன் அர்த்தம் அந்த பெருமாள் தான் முத முதன்னு நாலாயிரத்தை காட்டினாரான் நாதமணிகளுக்கு அங்கதான் ஆறாதே அடியே நுடலம் அன்பாய் என்று சொல்லி ஒரு பாசுரம் பத்து பாசரம் படிச்சாரு அன்பர் தாமோதரன் அந்த பத்து பாசுரத்தை ஒரு கோஷ்டி வந்து சேவிச்ச போது அதை கேட்டுட்டு ஆயிரத்துள் இப்பத்துன்னு வந்துருக்குதே அப்ப மீதி எங்கேன்னு கேட்டு அப்ப அவங்க வழிகாட்டி ஆழ்வார்தன் நகருக்கு போய் அப்புறம் அந்த மீதி அதெல்லாம் நான் ஆயிரத்த முதல்ல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நாலாயிரத்தையும் கண்டுபிடிச்ச அப்ப நாலாயிரத்தை நமக்கு காட்டிய பெருமாள் அவர் அதே அவருக்கு ராஜ மன்னார் என்ற பெயர் காட்டும் மன்னார் காட்டு மன்னார் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க சில பேரு சாமானிய அர்த்தமாக அது ரொம்ப காடா இருந்துச்சுங்க அதனால காட்டு மன்னார்னா எல்லா ஊருந்தான் காடா இருந்துச்சு ஒரு காலத்துல காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலுக்கெல்லாம் காட்டு கோவில் பேராகிறது இல்லை அப்படி ஒரு நல்ல பாதையை இந்த அஸ்வங்கள் குதிரைகள் உங்களுக்கு காட்டட்டும் அகித விகத்தையே அகித அப்படின்னு சொன்ன நாம் செய்கிற பாவங்கள் தீமைகள் அதாவது நல்லது செய்யறதா நினைச்சுட்டு கெட்டது செஞ்சிருவோம் கெட்டது செய்யறதா நினைச்சுக்கிட்டு நல்லது செஞ்சிருவோம் பாவ புண்ணியங்களை பற்றி நமக்கு பரிபூர்ண அறிவு இருப்பதில்லை ஒரு மடாதிபதி என்ன பண்ணாரா தனக்கு பின் அடுத்த மடாதிபதியாக யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்க முடிவு செய்தார் அப்போ அவருடைய சிஷியர்கள்லாம் சுவாமி நான்தான் நான் தான் நான் தான் சொன்னாங்கன்னா எப்பா மடாதிபதி ஆகிறதுக்கு இவ்வளோ ஆசையாகவா இருக்கு சரி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் மடாதிபதி ஆகணும் அப்படின்னா சரி அப்படின்னு என்ன போட்டி சுவாமினா ஒரு கண்ணாடி போட்டியாக காமிச்சார் அந்த கண்ணாடி போட்டிக்குள்ள நல்ல பருத்த உடம்புள்ள ஒரு நல்ல பாம்பு நாகப்பாம்பு படுத்திருக்கு அந்த நாகப்பாம்புடைய உடம்புக்கு அடியில் அந்த மடத்து சாவி இருக்குது அந்த சாவியினுடைய ஒரு முனை மட்டும் தெரியுது உங்களில் யாரு இந்த பாம்பு கடியில் இருக்கிற சாவியை துணிச்சலா எடுத்து என்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மடாதிபதி பதவியினு சிஷியர்கள்லாம் பார்த்தானுங்க ஏய் நம்மளை ஒரே சாகு அடிக்கிறதுக்கு நம்ம சாமி தீர்மானம் பண்ணிடுச்சு இது சாமானியப்பட்ட பாம்பா தெரியல அப்படின்ட்டு எல்லாம் ஒதுங்கிட்டான் என் சாமி முடியாதுங்கிறது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போறதானே இப்படி பாம்பு வாய்க்குள்ள கையோட சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு சிஷியன் மட்டும் என்ன பண்ணா வந்தது வரட்டண்டான்னு சொல்லி துணிஞ்சு அந்த பாம்பை பிறட்டி விட்டு அந்த சாவை எடுத்து கொடுத்துட்டான் அப்பத்தான் தெரிஞ்சது அது செத்த பாம்பு அது யாருக்குமே தெரியல அது உயிரோட படுத்திருக்கு நினைச்சு நாம பயந்துட்டான் அப்ப அவர் சொன்னாரா ஏண்டா உங்களுக்கு உயிர்னா அவ்வளவு இல்லமா பாம்பு கடிச்சுட்டா என்ன ஆகுது அப்படின்னு பயப்படுற நிலைமை இருக்கிறவங்க உங்களுக்குலாம் எதுக்கடா வந்து துறவு வாழ்க்கை உங்களுக்குலாம் மடாதிபத்தத்தில் எதுக்கு ஆசை இவன் அதுக்கு லாய்குனு முடிவு பண்ணாரு அப்போ ஹிதம் அகிதம் நன்மை எது தீமை எது என்பதை நிர்ணயிக்க நமக்கு சக்தி இல்லை ஆனால் பகவான் அதை உணர்ந்திருக்கிறான் அதே மாதிரிதான் பாவம் புண்ணியம் ஓஷோ ஒரு கதை சொல்லுவார் ஓஷோ வந்து ஒரு கற்பனை கதைன்னு வச்சுங்களேன் ரயில் வெடியில் உக்காந்துருந்தாரன் ஒரு பிச்சைக்காரன் வந்து ரொம்ப கூன் போட்டுக்கிட்டு குனிஞ்சி வளைஞ்சி ஐயா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஐயா ஈமக்கிரீக்கு சுத்தமா காசு இல்லை ஏதோ கொடுங்க கூடாதானது அப்படின்னு ஒரு ஒரு ரூபாய் எடுத்து போட்டுட்டு மீதி பண்ணத்தை மத்தவங்ககிட்ட கேட்டுக்கப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆள் என்ன பண்ணா துண்ட முக்காடு மாறி போட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வாய் மூக்கெல்லாம் மறைச்சிட்டு ஐயா எங்க அண்ணன் சித்து போயிட்டாரு ஈமக்கரிக்கு காசு கொடுங்க அவன் நினைச்சுக்கிட்டான் துண்டை போத்தன உடனே அவர் நினைச்சுக்குவாரு பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த கொஞ்ச நேரம் ஒட்டு தாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு வந்து எங்க அண்ணன் இறந்து போயிட்டாருமே தம்பி இறந்து போயிட்டாரு அப்படின்னு இப்படியே மாமா சித்தப்பான்னு சொல்லி ஒரு பத்து ரூபா வாங்கிட்டான் பதினோராவது தடவை அவன் அந்த மாதிரி ஒரு சேலையை சுத்திக்கிட்டு வந்த போது சொன்னாருப்பா உனக்கு இன்னும் எத்தனை பேர் உறவுகாரங்க இருக்கான்னு பே கணக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் மொத்தமா ஒரு அமௌண்டா கொடுக்கறதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்டானா சாமி உங்களுக்கு நான் ஒரே ஆள்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்னா ஏண்டா என்னன்னு பேக்க நினைச்சுக்கிட்டியா துண்டை போத்திட்டு வந்துட்டா ஒரு ஆள் வேற ஆளுன்னு ஏமாந்துடுவாங்களா சினிமாவிலயே பயங்கரமா வேற மேக்கப் போட்டு காங்க போதே நமக்கு தெரியுது ஒரே ஆக்டர் தான் ரெண்டு வேஷம் போட்டுருக்கானு அவ்வளவுக்கு இருக்காம நாங்க இருக்கிறோம் சரி சாமி அப்படி நீங்க நான் பொய் சொல்றேன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க எதுக்கு கொடுத்தீங்க அதை எனக்கு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு சொன்னார் இப்ப உயிரோடு இருக்கிறவங்களை எல்லாம் நீ சாபடிச்சே இப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல லீவ் கேட்கறதுக்கு அவங்க ஏதரேஸ் எக்ஸ்பயர்டு கிராண்ட் மதரசு எக்ஸ்பயர்டு அப்படின்னு எழுதி லீவ் லெட்ரு வாங்கினா கூறாங்களா அந்த மாதிரி சொன்னேன் ஆனாவுக்கு தப்பித்தவர்கள் யாரும் இல்லை நீ என் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அவங்க இறந்து விட்டதாக கருத்து அவர்களுடைய ஈமக்கிரியை நினைச்சுதான் நான் கொடுத்தேன் செத்து போன ஒரு அம்மாவுக்கு செத்து போன ஒரு அண்ணனுக்கு செத்து போன ஒரு தம்பிக்குன்னு நான் கொடுத்தேன் அந்த புண்ணியம் எனக்கு வீண் போகாது நிச்சயமா உண்டு ஆனா உயிரோடு இருக்கிறவர்களை சாகடிச்சு பொய் சொல்லி இப்படி காசு வாங்கினாரு அந்த பாவமும் வீணாகாது அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த காசு போற அவ திருப்பி கொடுத்தா அவன் காலில் விழுந்து அழுதான் அப்படின்னு சொல்றேன் அப்ப நமக்கு ஸ்தூல கண்ணோட்டத்திலே ஒரு விஷயமானது பாவமாகவோ புண்ணியமாகவோ தெரிகிறது ஆனா ரொம்ப ஆழ போய் பார்த்தா தான் அப்படிங்கப்பா இதுல அநேக விஷயம் இருக்கு நம்ம விளையாட்டுத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு அக்கறை ஏற்படுது இப்படி மலைமலையான பாவங்களை நாம் சேர்த்து விட்டோம் அல்லவா அதனால பாவ புண்ணியங்களை முறைப்படி நாம் விவரம் தெரியாமல் செய்கிற போது அதற்கான பரிகாரங்கள் என்ன என்றால் பகவத்கிருப்பை ஒண்ணுதான் அது உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்றார் அகித விகிதத்தையே அன்னைக்கு ஒரு நாள் வந்து கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி சாப்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும் சொன்னான் இல்லையா வந்து திரு பார்த்தசாரதி திரு ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் உங்களுக்கு ஒரு காபி வச்சுக்கங்க இப்போ தீவிர உதன்யா உதன்யா துரந்தாம் அகித அகிதன பாவங்கள் விகதையே விகதம் அழிக்கிறது சப்தய சப்த சப்தேகே சப்தயன குதிரைகள் சப்தசப்தேகன சூரியனுடையன்னு அர்த்தம் சப்தசப்தானு ஒரு சூரியனுக்கு ஒரு பெயர் சூரியனுக்கு ஒவ்வொன்று ஒரு பேர் கொடுக்குற மாதிரி இங்கே சப்தசப்தான ஏழு குதிரையுடையவன் அர்த்தம் இந்த இடத்துல சூரியனை பற்றி ஒரு சில பயனுள்ள குறிப்புகள் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வேற சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இந்த சூரியனுக்கு அயோனிஜன் என்று ஒரு பெயர் உண்டு அயோனிஜன்னா தாயனுடைய யோனித்வாரத்தின் வழியாக வராதவன் என்று பெயர் அதுக்கு காரணம் நேத்தைய உங்களுக்கு சொன்னேன் அதாவது தர்மதேவன் சூரியனுடைய தாயாகிய அதிதி தனக்கு சரியாக கவனிக்கவில்லை என்ற கோபத்தினாலே உன் கர்ப்பம் கலையட்டும் என்று சபித்தபோது கலைந்து கருவை காசியபர் பனிரெண்டு ஆதித்யர்களாக மாற்றி ஒரு முழு சூரிய வடிவம் கொடுத்தாருன்னு சோ இவர் வந்து முறைப்படி சிசுவானது யோனித்துவாரத்திலே பிறந்த மாதிரி பிறக்கல அதனால இவருக்கு அயோனிஜன்னு வேறு இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னா அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார் 12 ஆதித்தியர்கள் பனிரெண்டு ஆதித்தியர்கள் சொல்றீங்களே அந்த பனிரெண்டு ஆதித்தியர்கள் யாரு எந்தெந்த மாசத்துக்கு யார் யாரு உரியவங்க அப்படின்னு கேட்டார் அதை சொல்றேன் கேட்டுக்கங்க தை மாசத்துக்கு விஷ்ணு என்பவர் தை மாசத்தினுடைய ஆதித்தனுக்கு விஷ்ணுனு பேரு மாசி மாசத்துக்கு உள்ள ஆதித்தனுடைய பேரு வருணன் பங்குனிக்கு பூஷா சித்திரைக்கு அம்சுமான் அம்சுன ஒழிக்க தீர்நாள் அம்சுமான் வைகாசிக்கு தாத்தா ஆணிக்கு சவிதா ஆடி கேவணிக்குவான் புரட்டாசிக்கு பகன் ஐப்பசிக்கு பர்ஜன்யன் கார்த்திகைக்கு மார்கழிக்கு மித்ரன் இதை ஒரு பத்திரிகை சமீபத்தில் பார்த்தேன் இது சாஸ்திரங்கள் இருக்கு இந்த பனிரெண்டு மாதத்துக்கும் பனிரெண்டு ஆதித்யர்கள் தனித்தனியே இருந்து ஆட்சி செய்து நமக்கு சூரிய ஒளியை வழங்குகிறார்கள் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த நாட்டிலே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் சூரியனுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் இது தவிர மூன்று முக்கியமான சூரிய கோவில்கள் உண்டு அதுல இந்த மூன்று கோவில்கள் எப்படி முக்கியம் அப்படின்னா ஒரு ஒரு கோவில் வந்து உதய சூரியனுக்கு ஒரு கோவில் மதிய ஒரு கோவில் மாலை சூரியனுக்கு அப்படின்னு கட்டியிருக்கிறாங்க இது சாம்ப புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாம்பன் உங்களுக்கு தெரியும் சூரியனை உபாசனை பண்ணி தன் உடம்பில் இருந்த குஷ்டத்தை போக்கி கொண்டவன் இதுல ஒரிசாவில் உள்ள கோனார்களிலேயே உலக புகழ்பெற்ற கோயில் கோனார்களில் வந்து இந்த காமசூத்ரா சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து உதயசூரியனுக்காக ஏற்பட்ட கோயிலா ரெண்டாவது கோயில் சந்திரபாகா நதி இப்ப வந்து ஜீலம் ஜீனாப் நதினு சொல்றாங்க அங்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு மூல்தான் மூலஸ்தானம்னு புராணத்தில் போட்டிருக்கு இப்ப வந்து அது மூல்தான் அப்படின்றாங்க அது மதியசூரியனுக்கு ஏற்பட்டதான் அடுத்து குஜராத்தில் முதரா அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்கு அது வந்து மாலை கட்டப்பட்ட கோவில் இது உங்களுக்கு தெரிஞ்ச கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் உன்னே அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல ஒரு சைடு சன்னதியாக பல இடங்கள்ல இங்க கூட சூரியனுக்கு தனி சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் செட்டி கோயில் அது மாதிரி பல இடங்கள்ல வச்சிருக்காங்க பட் தனி கோவில்கள் இதுதான் முக்கியமா சொல்றது அப்புறம் சூரியனுக்கு என்று ஒரு யந்திரம் ஒவ்வொரு தேவதைக்கும் உண்டு அயக்ரீபந்திரம் சுதர்சன யந்திரம் ரசிம்மா யந்திரம் மகாலட்சுமி ஆதித்யம் இல்ல அதை பிரயோகத்துக்கு சொல்லிக்குவாங்க கமல யந்திரம்னு சொல்றது ஒதுக்கும் சூரியன் போல அந்த எந்திரத்துல படம் இருக்கும் இது வந்து இங்க நேர்ல பாக்கணும்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற கோவில்ல இது இருக்கிறதாக சொல்றாங்க அடுத்து நீங்க கங்கை கொண்ட சோழபுரம் வந்து தஞ்சாவூருக்கு பக்கம் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே போய் இதை பார்க்கலாம் அதாவது யந்திரஸ்வரூப்பியாக சூரியனை வந்து உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படி செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி யந்திரம் வரைந்து உபாசனை பண்ணுறதுன்னு இறங்கிட்டிங்கன்னா ஆச்சாரம் ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது கிழக்கை பார்த்து உக்காரணும்னா கிழக்க பார்த்து தான் உக்காரணும் ஒரு மந்திரத்தை இன்னும் ஸ்பீடில் சொல்லணும்னா அந்த ஸ்பீடில் தான் சொல்லணும் இத்தனை தடவை சொல்லணும்னா அத்தனை தடவை தான் சொல்லணும் ஒழுங்காக சொல்லிட்டீங்க பலன் அபரிமிதமாக இருக்கும் உலகமெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அவ்வளோ பலன் கிடைச்சிடும் ஆனா தப்பு பண்ணி நீங்க தண்டனையும் கிடைக்கும் யந்திரத்துல ஒரு தேவஜைய கூப்பிடும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சாட்சாத் பிரதிஷ்ட பண்ணீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு சிறு குறிப்புகள் இந்த சப்த சப்தேகே அதாவது ஏழு குதிரையோன் என்ற இந்த சூரியனுடைய சப்தயா குதிரைகள் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அபியாஷ கங்கா ஜல சரள கல அவங்க வக வகன உங்களுக்கு அர்த்தம் இந்த குதிரைகள் எப்படி போகுதான் வெரி க்ளோஸ் என்ன இருக்கு ஆகாச கங்கா ஜலம் அவர்களுக்கு ஆகாச கங்கா ஜலம்ங்கிறது ரொம்ப பக்கம் நமக்கெல்லாம் பூலோக கங்கா ஜலமே தூரம் இங்கிருந்து நம்ம வடக்க போகணும் ஆனா இந்த சூரிய குதிரைகளுக்கு ஆகாச கங்கை ஜலம் ரொம்ப அருகே இருக்குதே ஆகாச கங்கா ஜல சரளகல சரள என்றால் ஒன்று சேர்ந்த அதாவது ஏழு குதிரைகள் இருக்குன்னா ஏழு குதிரைகளுடைய கழுத்துகளும் ஒரே பக்கமா திரும்புதான் ஏன்னா ஆகாச கங்கை அந்த அந்த பக்கமா இருக்குது சரளகல அவாங் அவாங் அப்படின்னா இந்த தலையை தொங்க போடுறதுக்கு அவாங்னு சொல்றது நதை நத என்றாலும் வணங்குதல் தொங்கப்படும் அவாங் நத என்றால் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு தலையை தொங்கப்போடும் ஆகாச கங்கை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கமாக தலையை தொங்க போட்டு கொண்டு அந்த நீரை குடிப்பது போல அவை காட்சி அளிக்கின்றனங்கிறார் அதாவது இதுல நமக்கு என்ன கருத்து தெரியுதுன்னா ஏழு குதிரையை வச்சு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒரு குதிரையை வச்சு வண்டி ஓட்டுறதுக்குள்ள என்னென்ன ஆயிடுது சில சமயத்துல பார்த்தா அந்த குதிரை அப்படியே உத உதைச்சு வண்டியை கவுத்தி விட்டுறது வண்டியில இருக்கிற அஞ்சு பேருங்களை விழுந்துறான் ஏழு குதிரையை வச்சு ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த ஏழு குதிரை எப்படி ஓட்டுதான் ஏழு குதிரைகளுடைய கழுத்துக்களும் ஒரு சேர ஒரே திசையிலே திரும்புகின்றன ஒரே மாதிரி குனிந்திருக்கு ஒரு குதிரை நிமிந்திருக்கு ஒரு குதிரை குனிஞ்சிருக்கு ஒரு குதிரை இடது பக்கம் பார்க்குது ஒரு குதிரை வலது பக்கம் பார்க்குதுங்கிறது இல்லை அப்ப யூனிஃபார்மட்டி ஆஃப் ஐடியாஸ் அதாவது கைங்கரியத்திலே கருத்து வேற்றுமை இன்மை ஒரே விஷயத்துலதான் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம் ஒரே மாதிரி தான் ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிபுணத்துவத்தை அப்படி சொல்ற அபியாச ஆகாச கங்கா ஜலசரல கலா அருகில் இருக்கும் ஆகாச கங்கைன்னு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா இந்த பக்கத்துல ஆகாச கங்கை இருந்தா தான் கழுத்து இந்த பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீளும் இந்த குதிரைகள் வண்டியில இழுத்து வண்டியை இழுத்து கொண்டு போறபோது கழுத்து நீழுது கழுத்து எப்ப நீளும் அப்படின்னா இழுது வரைக்கும் இழுத்தது மட்டும் இல்லை இன்னமும் இழுக்க தயார் அப்படிங்கிற உற்சாக இருக்கிற போதுதான் கழுத்து நீண்டுகிட்டு போவோம் இன்னும் சீக்கிரமா போனோம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோன்ட்டு இப்போ சில குதிரைகளுக்கு இந்த குதிரை வண்டிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க புல்லே போட மாட்டாங்க அந்த குதிரையை வச்சு வேலை வாங்கி சவாரி பண்ணுவாங்களே தவிர புல்லு சரியா போட மாட்டாங்க அப்போ அந்த குதிரைகள்லாம் யாராவது கிராக்கி ஏறுனா வண்டி எழுத்துட்டு போற போது பாத்தீங்கன்னா தலையை ரொம்ப சோகமா தொங்க போட்டுக்கிட்டு இந்த நாட்டு தேசத்தலைவர் செத்து போயிட்டாருங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு அவற்றினுடைய கழுத்து நீளாது இதெல்லாம் ஹார்ஸ் சைக்காலஜி அதெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு உற்சாகமாக ஓடக்கூடிய குதிரைகளுடைய கழுத்து நீண்டிருக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மெட்ராஸ் கிண்டி குதிரை தேசம் போய் பாருங்க அங்க வந்து இந்த ஜாக்கி என்ன பண்ணுவான் அது ஆக்சுவலா வந்து போதை பானங்கள் கொடுக்கக்கூடாது ரம் ஊத்தினா குதிரை நல்லா வேகமாக ஓடும் சொல்றாங்க அங்க ஒரு டாக்டர் வந்து இந்த குதிரை ரம் சாப்பிட்டுருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பந்தயத்துக்கு இது பண்ண முடியும் இவ்வளவையும் தாண்டி ரம் ஊற்றிடுறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி என் விழுந்திருக்கு அப்ப அந்த ஜாக்கி வந்து தட்ட வேகமா ஓடுற குதிரைகளை கவனிச்சு பாருங்க கழுத்து எவ்வளவு நீண்ட முடியுமோ அவ்வளவுக்கு நீண்டிருக்கும் முகமானது முன்னோக்கி இருக்கும் அது எதை காட்டுகிறது என்றால் அந்த குதிரை வேகமாக ஓட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதாக இருக்கிறது இப்போ இந்த சூரியனுடைய ரதத்தை இழுக்கும் குதிரைகள் எப்படி இருக்கிறாங்க கழுத்து தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் எல் ஷேபே இல்லை நீண்டு இருக்கிறது ஏன் தொங்க போட்டிருக்குதுன்னா முழுக்க ஒரு பாரத்தை இழுக்கிற போது அது மாடாய் இருந்தாலும் குதிரையா இருந்தாலும் கழுத்தை தொங்கப்படும் இதை நீங்க கவனிக்கணும்னா ஒரு மாட்டு வண்டியில பாரத்தை ஏற்றி கொண்டு போற ஒரு வண்டிக்காரன் ஒரு ரயில்வே கேட் வந்துருது ஒரு மேட்டு பகுதியான இதுல ஏத்துறான் அப்போ அந்த மாடு சண்டி பண்ணுது வாழை பிடிச்சி முறுக்குறான் அல்லது வாழை பல்லால கடிக்கிறான் சில இறக்கம் இல்லாத மாட்டு வண்டிக்காரங்க தீக்குச்சியை கிழிச்சு வாழல காட்டுவாங்க அப்போவா அது ஓடுதான்ட்டு அப்படி கட்டாயமா அந்த மேட்டிலே வண்டியை ஏற்ற வேண்டும் என்று நிர்பந்தம் வரும்போது அந்த மாடு எப்படி போகுன்னு பாருங்க கழுத்தை தொங்க போட்டு கொண்டு தலையை முன்னோக்கி நீட்டி கொண்டு கஷ்டப்பட்டு இழுக்கும் இதுதான் அதனுடைய போஸ் இதை கற்பனை பண்ணி பார்க்கிறார் மயூரகவி வேகமாக ஓட வேண்டும் உதித்து மாலைக்குள் இந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுகின்றோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அதை செயலாற்றுகின்றன காட்டுறதுக்கு தான் அவர் அப்படி சொல்றார் வாயிலே தாகம் வந்து விட்டது பின்பக்கம் சூரியனுடைய உஷ்ணம் தாக்குகிறது இதை தாங்க முடியாமல் அந்த குதிரைகள் இப்படி ஆகாச கங்கையினுடைய நீரை குடித்து விடலாமா என்கிற பாவனையிலே கழுத்தை தொங்க போட்டு கொண்டு வாயை நீட்டிக்கொண்டு ஓடுகிறதுங்கிறார் இதுல வந்து அதாவது ஒரு சுரட்சித்தரம்னு சொல்லுவாங்க சினிமான்னு கரெக்டா ஒரு குதிரையே ஓடவிட்டு காமிச்சிருவான் ஒரு கவிஞன் எழுத்துலயே அதை காட்டணும் இப்ப பேச்சாளன் கூட என்ன பண்ணிருவான் கையில் செய்யற செய்கைகளால ஒரு வகையா ஒரு காட்சியை உங்க முன்னால கொண்டு வந்துருவான் ஆனா எழுத்துல அதுவும் கவிதையில ஒரு காட்சியை கரெக்டாக உங்க மனக்கண்மனால் நிறுத்தணும்னா இப்படியெல்லாம் சொன்னா தான் உங்களுக்கு முடியும் அதனாலதான் அந்த காலத்து கவிஞர்கள்லாம் வந்து இப்போ வந்து சீதை ராமனை பார்த்த உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு தன் கால் பெருவிரலாலே பூமியை கீறி கொண்டு நின்றாள் இது சுவாபாவிகமாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடியது இப்பெல்லாம் பெண்களுக்கு இப்படி வெக்கம் வருதான்னு தெரியல என் கல்யாணம் வரைக்கும் இருந்துச்சு இப்போ எப்படிங்கிறது போய் பார்த்தாதான் தெரியும் இப்போ அந்த மாதிரி கால் நிகர்த்தாலே தலையை கீறி கொண்டு இருக்கிற போது ஒரு கவிஞர் சொல்றார் அவ ஏன் அப்படி தரையை கீறிக்கிட்டு இருக்கிறான்ன அவ பிறந்தது பூமியிலிருந்து தானே தன் தாயாகிய பூமாதேவி கிட்ட சிக்னல் கொடுத்து இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சரின்னு சொன்ன நான் கட்டிக்கிறேன் உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு மறைமுகமா பெர்மிஷன் கேட்கிறாடான் அதுக்குதான் அப்படி காலால பூமியை கீறுறாடான் இப்ப நீங்களும் நானும் பூமியை கீறுனா பூமாதாவுக்கு புரியாது பூமாதா வந்து சனிப்பைய காலால என்ன போட்டு கின்றான் அப்படின்னு நினைக்கும் ஆனா இந்த சீதை அப்படி காலாலே நெகத்தாலே கீறுகிற போது பூமாதேவிக்கு தெரியுமா இது ஏமாக இல்லையா என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறாளே அவ காலாலே கீறுகிறாளே என்றால் இந்த மாப்பிள்ள உனக்கு சம்மந்தம் தானா அப்படின்னு பெர்மிஷன் கேக்குறா போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கவிஞன் எழுதுறான் இது ஏன் இந்த மாதிரி எழுதுறான் அப்படின்னு சொன்ன அந்த கால் கீறுற அந்த கீறுற போதும் அதுல வந்து ஒரு மென்மை இருக்கு சும்மா சூறு பண்ண மாதிரி கீறுற கீரல மூணு அடி ஆழத்துக்கு தண்ணி வராம அவ ரொம்ப மெல்ல கீறுகிறாள் ரொம்ப நிதானமா செய்யறாள் அப்ப உயிரோடு இருக்கிற ஒரு தாய அப்படி கையால் மெல்ல அப்படி தொட்டு ஒரு சைகிண காமிச்சா எப்படி செய்வாங்க இப்ப நீங்க உங்க அம்மா கிட்ட லேச கையால் குத்தி அப்பா வந்துட்டாங்க டிவி பண்ணுங்க நினைச்சீங்கன்னா எப்படி இடிப்பீங்க கடப்பாடி லட்சமா இடிப்பீங்க நம்ம தாயாச்சும் அந்த பக்தி இருக்கும் இல்ல அது போல அவள் நளினமாக தன் கால் விரலால் பூமியை கீறினாள் அப்படிங்கறத நமக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக அந்த கவிஞன் என்ன பண்றான் தன் தன்னை ஈண்டெடுத்த பூமாதேவி ஆகிய பூமி தாயிடம் கேக்குற மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்ற அது மாதிரி தான் இங்க மையூர கவி என்ன சொல்றார் அவை கழுத்தை தொங்கப்போட்டு கொண்டு முகத்தை நீட்டி கொண்டு ஓடினது எப்படி இருந்தது என்றால் அருகே இருக்கும் ஆகாச கங்கையினுடைய ஜலத்தை நாம் பருகிவிடலாமா அதிகமாக தாகமாக இருக்கிறதே சூரியனுடைய கதிர்கள் பின்பக்கமாக நம்மை வாட்டுகிறதே என்று இருப்பது போல இருக்குதான் அதான் சொல்ற அபியாச ஆகாச கங்காஜல சரள கல அவங் நத அக்ரனாக ஆனனானா வாய் முகம் ரெண்டுக்குமே வாய் முகம் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை இங்கே அக்ர என்றால் முன்னே அதனுடைய வாயும் அதனுடைய முகம் வந்து முன்னோக்கி நீட்டிட்டு இருக்குதான் அதாவது தான் இந்த ரதத்தை இழுப்பதிலே உற்சாகமாக இருக்கிறேன் கருடாழ்வார் என்ன பண்ணுவாரன் பெருமாளை சுமக்கிற போது ஐயோ இப்படி என் முதுகில உக்காந்து பச்சை குதிரை ஏறுறாரே ஒரு நாள் நினைக்காதான் அது என்ன பண்ணுமா ரொம்ப அவசரமா போக வேண்டியிருந்தா வேகமா போகுமா சும்மா சாதாரண காரியம் தான் பெருமாள் ஏறிக்கிட்டா அது வேணுமேனா கொஞ்சம் ஸ்லோவா போகுமா எதுகிடாம இப்படி சுலோவா போகிற போது பெருமாள் தன் காலாலே அதன் சிறகுக்குள்ளே உள்ளே நுழைத்து கால் கட்டை விடலாலே ஹம் சீக்கிரம் போ அப்படின்னு குத்துவாராம் அப்படி குத்துற போது இந்த கருடனுக்கு ரொம்ப சுகமா இருக்குமா பெருமாள் தன் திருவடிகளாலே என்னை தீண்டுகிறார் இந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும்னா நான் வேகமா போகணும்னு அவர் நினைச்சாதான் கிடைக்கும் அது எப்ப அவர் நினைப்பார் அப்படின்னா நாம மெதுவா போனா அவர் நினைப்பார் அப்படின்னு வேணும்னே பிசுகி சுழியா நிற்கமே வியாக்கியானத்துல பெரியவாசம் அது வேணும்னே ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு நகராம இருக்குமா அப்போ அந்த கருடாழ்வார் பெருமாளை சுமப்புதலே ஆனந்தமாக ஈடுபடுகிறார் இப்ப நம்ம ஊர்ல பாக்குற மாட்டு வண்டி மாதிரி இல்ல சில மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவீதியில மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இவன் என்ன அடிச்சாலும் பரவாயில்லைன்னு டக்கு நடுவரில் உட்காந்துரும் ஏண்டான்னா இவங்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கி வாரம் இழுத்து இழுத்து அதுக்கு வெறுத்து போய் இனிமே வண்டி எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது இவ மிதி மிதி மிதிச்சு பாப்பா எந்திரிக்காது கழிச்சு போகுது இப்போ எந்த மாட்டுக்கிட்ட இந்த தொழில் பிடிக்குதா என்ன அபிலாஷைக்கு வாய ஆண்டவன் அறிவு இருக்குதாங்க நான் பாட பார்த்தா புரியலையா இது பிடிக்குதான் வேற கேள்வி கேட்கறீங்க ஏ நீங்க எழுதி பாருங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடும் முதல் கேள்விக்கு பதில் இரண்டாவது கேள்விக்கு பதில் லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னா இவன் மாடா பிறந்து நான் வண்டி ஓட்டுறா இருந்து மனசாகும் குதிரைகள் எல்லாம் சந்தோஷமா வேலை செய்யறது இல்ல அவை பூர்வ ஜென்மத்துல ஏதோ பண்ணுற பாவத்துக்கு மாட்டிக்கிட்டு முளிக்குது எந்த மாடும் சந்தோஷமா வண்டி எழுக்காது இவன் அடிக்கிற அடி தாங்காம தான் ஜல் ஜல் ஜல்னு மணி ஒலிச்சுட்டு போகும் குதிரையும் அப்படித்தான் குதிரை ரேசனையும் அப்படிதான் ஜாக்கி வந்து ஒரு விதம் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறான் ஒரு குதிரை வேகமா ஓட்டுறது எப்படி ஸ்லோவா ஓட்டுறது எப்படி சின்ன சில ரேசுகள்ல பாத்தீங்கன்னா அந்த குதிரை ரேசு நடத்துறாங்கல்ல அவங்க ஜாக்கிட்ட முன்கூட சொல்லி வச்சிருவாங்க ஏய் இன்னைக்கு தேர்ட் ப்ரைஸுக்கு மேலே வேணா பொது ஜனங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ரெண்டு பிரைஸும் பண்ணிக்க வேண்டிதான் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் பெரிய தொகைங்க அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும் அவங்களே செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஜாக்கி கிட்ட சொல்லிருவாங்க இந்த நம்பர் தான் அப்படி வரணும்ட்டு அதுக்கேத்தாப்பல குதிரை ஓட்டுறது தெரியும் அவங்களே ஜெயிச்சிக்குவாங்க அவங்களே கொடுத்துக்குவாங்க அந்த மாதிரி டெக்னிக்லாம் இருக்குது அப்போ இந்த குதிரைகள் கூட ரேஸ் ஓடும் போது என்ன நினைக்கும்னா இவன் எனக்கு போடுற கொள்ளுக்கும் புல்லுக்கும் இப்படி இந்த வெயில ரேஸ்ல ஓட வேண்டியிருக்கு இது என்ன கொடுமையோன்னு தான் நினைக்கும் யாரும் மகிழ்ச்சியோடு ஓடுறதில்லை ஆனா வண்டி இடுப்பதை பற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு கடமையாற்றக்கூடிய ஒரே குதிரை இந்த உலகத்துல உண்டு அது சூரியனுடைய குதிரைதான் என்பதற்காக அவர் அப்படி சொல்றார் கழுத்தை தொங்க போட்டு கொண்டு முகத்தை நீட்டி உற்சாகமாக ஓடுகின்றன அப்படிப்பட்ட குதிரைகள் உங்களை வாழ்த்தாம என்ன செய்யும் என்ன சொல்லும் நான் வந்து என்ன புண்ணியம் பண்ணியனும் தெரியல சூரியனுடைய தேவை எடுக்கிறேன் நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ உங்க குடும்ப தேரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்க குடும்ப வண்டி ஓடுதா நகருதா நகர மாட்டேங்குதே என்ன கஷ்டப்படுறீங்க அதனால நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல கதையை அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு அதை நினைக்கட்டும்னு மயூரகவி சொல்றார் இந்த மயூரகவி சொல்லலாம் இந்த குதிரைகள் வாழ்த்தாது இந்த மயூரகவிக்கும் இந்த சூரியனுடைய குதிரைகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி இவர் சும்மா அதை துதி பாடி பாடி சூரியனும் அந்த சூரியனுடைய வாகனம் ஓட்டி ஆகிய அருணனும் அந்த ஏழு குதிரைகளும் மயூரகவிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இப்ப அடிக்கடி ஒரு ராஜா கிட்ட வரக்கூடிய ஒருத்தன் இப்ப தெனாலிராமன் இருந்தான் அவன் விகடகவி பீர்பால் இருந்தான் அவன் ஒரு அமைச்சன் இவன் அடிக்கடி ராஜாவை பார்க்கறதுக்கு வரபோது அந்த அரண்மனை சேவகர்களுக்கு இவன் வேண்டியவன் ஏன்னா இவங்களுக்கு அரசன் சன்மானம் கொடுக்கிற போது ஒரு கையெடுத்து அந்த வாயு கொடுத்துட்டு வருவாங்க ஏன்னா இந்த காலத்துல மாதிரி இல்லங்க இப்பெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குடுக்கறாங்க கிரிக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கவரை கொடுக்குறாங்க அந்த கவருக்குள்ள என்ன இருக்கோ அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஒரு செக் இருக்கும் ஒரு டிடி இருக்கும் அமௌண்ட் எழுதி இருக்கும் அதை பார்த்தா காசினி யாருமே நினைக்க மாட்டாங்க வெவரம் தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அது டிடிங்க செக்குங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை ஒருவனுக்கு ராஜா பரிசீலிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு அகல தட்டு நிறைய ஒரு வெள்ளித்தட்டு நிறைய பொற்காசுகளை மலையாட்டம் குமிச்சு இதை வாங்கிக்கோமா அப்போ வாங்குறவனுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா தர்பார்ல உட்காந்துருக்கிற மற்றவனுக்கு எப்படி இருக்கும் அடிச்சாலும் அடித்தது பாரு சீட்டு நமக்கு ஒரு நாள் ஒரு காசாவது கிடைக்குதா அப்படி அவனும் இயங்கிக்கிட்டு இருப்பான் இப்போ இதை வாங்கிக்கிட்டு இந்த தென்னாலிராமனோ பீர்பாலோ வெளியேறும்போது வாசல்ல ரெண்டு பிசிடிப்பான் ஆர்டினரி சென்ட்ரி அவன் என்ன நினைப்பான் பார்த்தவனு சார் சார் அப்படிமா என்னன்னா ஒரு ரெண்டாவது கொடுத்துட்டு போயா அப்படின்னு அர்த்தம் அவன் கொடுத்துட்டு போகணும்ல கொடுக்காம போனான்னா அடுத்த வருஷம் மாட்டி வாங்கலவன் அதுக்காக ஒரு கையெழுந்தா உனக்கு ஒரு கையெழுந்தா உனக்கு அப்படின்னு கொடுத்துறது ஒரு மறைமுகமான லஞ்சம் வைங்களேன் இதே ஆளு உள்ள வரணும்னு நினைச்சான் போங்க ராஜா இருக்கார் ஃப்ரீயா இருக்காரு போங்காம ஏன்னா திரும்பி வரும்போது இவனுக்கு ஒரு கை பொற்காசு கிடைக்கும் இல்லையா இப்படி கொடுத்து கொடுத்து நாளடைவிலே அந்த அரண்மனை சேவகர்கள் இவனுக்கு நண்பராகி விடுகிறார்கள் அது மாதிரி இந்த மயூரகவி சூரியனை புகழ்ந்து பாடும் அந்த குதிரைகளும் அருணனும் இந்த மயூரகவிக்கு வேண்டியவர்கள் ஆகிவிடுகிறார்கள் ஓ நம்ம மயூரகவியா அப்படின்னு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அந்த உரிமையை பயன்படுத்தி கொண்டு மயூர கவி சொல்றார் அந்த சூரியனுடைய ஏழு குதிரைகள் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவர்களை வாழ்த்தட்டங்கிறேன் மற்றவங்களும் சொல்லலை அது தெரிஞ்சுக்கா பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கீங்கல்ல நால காலையில இந்த சூரியன் இழுக்கிற ஏழு குதிரைகள் நிச்சயமா உங்களை வாழ்த்த போதும் நீங்க பொறுமையா நம்பிக்கையோட கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உண்டு அதை கேட்கலன்னு சொன்னா அதுக்கு பலன் இல்லை அதான் சொல்றார் அந்த ஏழு குதிரைகளை வாழ்த்தட்டும்னு சொல்றபோது நீங்க அதை பார்த்து அந்த ஏழு குதிரை தெய்வங்களே எங்கள் சார்பில் மயூரகவி நேத்து உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சாரே அதை கொஞ்சம் அந்த செக் ஆனர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ எஸ் சைன் பண்ணி விட்டுருவாரு அதுக்குதான் நான் உழைக்க சொல்றேன் பொறுமையா சில பேர் விவரம் தெரியாதான் என்னையா சூரியனை கும்புறதே மடத்தனம் இதுல சூரியன் ஒரு ரதத்துல போறானா அந்த ரதத்தை ஏழு குதிரை இழுக்குதான் அந்த குதிரை ஆசீர்வாதம் பண்ணணும்ன்றான் மடத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு நாட்டுல அப்படின்னு இன்னைக்கு இந்த காலத்துல நாத்திகன் பேசுவான் தாபரியம் என்ன அப்படிங்குறத கண்ணோட்டத்துல நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு புரியும் அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் அதை எலாங்கேட்டடா எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் வகை என்றால் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நன்மைகள் செய்யட்டும் அர்த்தம் அதாவது கிடைக்கிறதெல்லாம் பெருசா கிடைக்கட்டும் சூரியனை சாதாரணமா கும்பிடுறவங்களை விட இந்த ஸ்லோகம் சொல்லி கும்பிடுறவங்களுக்கு சூரியனுடைய குதிரைகளுடைய வாழ்த்தெல்லாம் கிடைக்கும் அப்போ கிடைக்கிற ஆசீர்வாதம் பல்கா கிடைக்கும் இந்த வேலூர் பக்கத்துல ஒரு ஆம்பூர் இல்லையா ஆம்பூர்ல இளையமன் கோயில் இருக்காங்க அங்க ஒரு பிள்ளையார் இருக்கா அவன் ரொம்ப பேமஸான பிள்ளையாராம் அதுல என்னன்னா விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு விநாயக சதுர்த்தி என்னைக்கும் அந்த பிள்ளையாருக்கு இரண்டாயிரத்தி கிலோ எடை உள்ள ராட்சச லட்டு ஒண்ணு செஞ்சு படைக்கிறாங்கண்ணா அதனால அடுத்த விநாயக சதுர்த்திக்கு நீங்க நீட்ட டிக்கெட் வாங்கிருங்க ஆம்பூருக்கு அந்த லட்டு வந்து எல்லாருக்கும் கூட்டுப்பட்டு கண்கொள்ளாத காட்சி ஒரு லட்டு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோ இருந்ததுன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும் இந்தியாவிலே வேற எங்க அதான் பிரசாதமும் பெரும் பிரசாதமா கிடைக்கிது அது போல இங்கே உங்களுக்கு சூரிய வழிபாட்டினாலே நீங்கள் அடையக்கூடிய நன்மை அந்த வரம் வரப்பிரசாதம் கிடைக்கட்டும் சூரியன் கொடுக்கட்டும் அருணன் கொடுக்கட்டும் அந்த ரத தேவதை அந்த ஏழு குதிரைகள் கொடுக்கட்டும் அந்த மனமார ஏகாஹ கிராந்த கிருத்ன திரிதிவத சுவாச சோஷாக தீவிரோதன்யா ஸ்துவந்தாம் அகித விஹதையே சப்தய சப்தசப்தே அபியாச ஆகாஷ கங்கா ஜல சரல கல அவ உபயோதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறை விடைபெறுகிறேன் இனி எல்லா உபநியாசமும் இங்கேயும் நடக்குங்க நாளைக்கு வந்து இங்கே சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சதவசிவரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் சூரிய சதவசரி மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதவீதத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ முன்